தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இருபத்தி எட்டாக திகழ்பர் ஏயர்கொன் கலிகாம நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் மாடுகட்டி போரடித்தால் மாலாது என்று எண்ணி ஏனை கட்டி போரடித்த சோழநாட்டில் திரு பெருமங்கலம் என்னும் அழகிய நகர் ஒன்று இருந்தது இவ்வூரில் வேளாளர் வகுப்பில் ஆணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் கலிக்காமர் எனப்படுபவர் ஆவார் இவர் முன்னோர்கள் பரம்பரையாக சோழர்களுடைய சேனாதிபதி குடிகளாக விளங்கும் சிறப்பு பெற்றவர்கள் அதனால் இவர் பெயர் முன் ஏயற்கோன் நடைமொழி இணையவ இணவ லிங்க வழிபாட்டை ஒழிகவர் அருகிலிருந்த திருப்பென்கூர் திருதலத்தில் அநேக திருப்பணிகளும் செய்து வந்தார் சைவநெறி காவலரான கலிக்காமர் சிவனடியர்களை பற்றி சிந்திப்பதையும் சைவ தலங்களை தரிசிப்பதையும் வாழ்நாள் முழுவதும் லட்சியமாக மேற்கொண்டிருந்தார் இந்நிலையில் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானியே பறவை நாச்சாரிடம் தூது அனுப்பிய செய்தி கேட்டு கலிக்காமர் சுந்தரர் மீது கோபமுற்றார் இரவனையே பெண்ணொருத்திடம் தூது அனுப்பியவரெல்லாம் ஒரு சிவனடியாரா இவனெல்லாம் திருத்தொண்டனா என்று பலரிடம் கூறி குறைப்பட்டு கொண்டார் சுந்தரன் மீது கலிக்காமர் கொண்டிருக்கும் கோபத்தை மாற்றி இருவரையும் ஒன்றிணைக்க நினைத்து கலிக்காமருக்கு மிக கடுமையான சூழநோய் என்னும் வயிற்று வரியை ஏற்படுத்தினார் சிவபெருமான் அவ்வாறே வயிற்றுவலியால் மிகவும் துன்பப்பட்ட கலிகாம்பிடம் நேரில் இறைவன் தோன்றி சுந்தரமூர்த்தி நாயனாரை சென்று பார் உன் வயிற்றுவலி தீரும் என்று கூறினார் ஆனால் கலிக்காமர் இறைவனே ஒரு பெண்ணிடம் தூதுவிட்ட நபரால் தான் நம் நோய் தீர வேண்டுமெனில் அது தேவையே இல்லை என்று மறுத்துவிட்டார் இறைவன் கலிக்காம்பிடம் கூறியதைப் போல சுந்தரமூர்த்தியாரின் கனவிலும் சென்று திருப்புன்கூர் சென்று பக்தன் கலிக்காமரை நோயை அகற்றி என்றார் சிவ வாக்கியத்திற்கேற்ப சுந்தர திருவாரூரிலிருந்து திருப்பென் குறை நோக்கி புறப்பட்டார் இதை அறிந்த கலிக்காமற் இறைவனை தூதிவிட்டவரால் நாம் நோய் தீர்வதை விட உயிர் துறப்பதே மேல் என்று வாளால் தன் உடலை கிழித்து கொண்டு உயிர் சுந்தரமூர்த்தி நாயனார் தம் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பது அறிந்த கலிக்காமரின் மனைவி அவரது போத உடலை மறைத்து வைத்துவிட்டு சுந்தரரை வரவேற்று உபசரித்தாள் சுந்தரர் கண்டிப்பாக கலிக்காமரை காண வேண்டும் என்று அடம் பிடித்தார் இறுதியில் நடந்த உண்மையை அவள் மூலம் தெரிந்து கொண்ட சுந்தரர் தானும் உயிர் துறக்க வாழை எடுத்தார் அப்போது சிவ அருளால் கலிகாமர் பிழைத்திருந்து சுந்தரமூர்த்தி நாயனரை சாவிலிருந்து தடுத்தது மட்டுமல்லாது மூர்த்தியாரின் காலில் விழுந்து வணங்கி தன் எண்ணத்தை மாற்றி கொண்டார் சிவபெருமான சுந்தரமூர்த்தி நாயனாரும் கலிகாமரும் நட்புறவு கொண்டு ஏனைய சிவதலங்களுக்கு சென்று வழிபட்டனர் இச்செய்கைகளால் கலிக்காமரும் யாயருக்கோன் கலிக்காம நாயனார் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் இவரது வாழ்வின் நோக்கமாக இறைவனை உயர்வாக நினைக்கும் பண்பு காட்டப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் அருளை பெறுவோம் சிவனடியார்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்வோம் சிவதளத்தில் அன்னதானங்கள் செய்வோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்